நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களாலும் கருணை கிழங்கு வாழைக்காய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் கருணை கிழங்கு கால் கிலோ வாழைக்காய் ஒன்னு வெங்காயம் கால் கப் தக்காளி அரை கப் பச்சை மிளகாய் மூன்று மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இரண்டு ஸ்பூன் தனியா தூள் மூணு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பிலை சிறிதளவு சோம்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தழி சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சிடலாம் தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருவோம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் ஒரு பவுலில் கருணை கிழங்கையும் வாழைக்காவையும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருவோம் அதில் உப்பு இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயையும் விட்டு நல்லா கலந்து வச்சுருவோம் இந்த காயில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது ஊற வச்சுருவோம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுடுவோம் வானல் வச்சிடலாம் எல்லாம் அடிகனமான பாத்திரம் வச்சுடுவோம் பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு போட்டுவிடுவோம் சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பில போட்டுடுவோம் கருவேப்பில பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி பழுத்தா கொஞ்சம் பிழிஞ்சா மாதிரி போட்டுடுவோம் அப்புறம் நமக்கு தெக்கு மாதிரி கிடைக்கும் நல்லா நல்லா தக்காளியும் நல்லா வதக்கிப்போம் பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு இந்த ஊற வச்சிருக்கோல்லே கருணைக்கிழங்கு வாழைக்காய் அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெயிலே அதையும் வதங்க விடுவோம் எல்லாத்தோடையும் வெங்காயம் இதோடய சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம் மஞ்சப்பொடி தனியாத்தூள் போட்டு கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா வேக விடுவோம் நல்ல ரா ஸ்மெல்லாம் போன உடனே அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தாளி தூவிட்டு இறக்கிட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கருணை கிழங்கு வாழைக்காய் மசாலா தயார் இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சாம்பார் சாதத்தம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சப்பாபாக இருக்கும் சிலருக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கடைசியாக இறக்கினதுக்கப்புறம் எலுமிச்சம் சாரு கலந்து பேஞ்சு விட்டு கலந்துக்கலாம்